அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு ஒரு நல்ல புஸ்தகத்தை படிக்க படிக்க அதில் நமக்கு சுவை கூடும் அது மாதிரி நல்ல பண்புள்ளவர்களுடைய நட்பானது அவர்களுடன் பழக பழக இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் தொடர்புங்கிறதுக்கு பண்புடையாளருங்கிற அடை அடைமொழி இருக்கிற மாதிரி நூலுக்கும் ஒரு அடைமொழி போட்டுக்கணும் கற்க வேண்டிய நூல்கள் கற்க கசடர சொல்கிறார் கற்றதனால் ஆய பயன் எண்கொள் வாலறிவன் நற்றால் தொளார் எனின் கற்க வேண்டியதனுடைய பயன் கடவுளை வழிபடுவதுன்னு சொன்னாலும் எத்தகைய நூல்களை கற்க வேண்டும் என்பதை பரிமேலழகர் அங்கே சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆகம நூல்கள் என்று சொல்லுகிறார் கடவுளை உணர்வதற்கான நூல்கள் அதனால் நம்ம என்ன பண்ணணும் பொதுவாக நூல்கிறது என்ன சொல்லுவார்கள்னா மரத்தை கோணாமல் இருக்கிறதுக்காக எப்படி நூல் பிடிக்கிறார்களோ நூலை வச்சு அறுக்கிறதுன்னு சொல்கிறது உண்டு அது மாதிரி மனம் கோணாமல் இருக்கச் செய்வது நூல் என்று ஒரு கருத்து சொல்லுவது உண்டு ஆகையினால இதுக்கு அடைமொழி சொல்லலைன்னாலும் அடைமொழி நம்ம கொடுத்துக்கணும் நல்ல நூல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நூல் பொருள் அப்படின்னு பண்ணணும் நூலின் பொருளானது நவில நவில நயத்தை கொடுக்கும் அது மாதிரி பண்புடையாளர் தொடர்பு நயத்தை இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நயங்கிற சொல்லுக்கு இங்கே இன்பங்கிறது தான் பொருள் நல்ல நூலை படிக்கிற போது ஒவ்வொரு தடவும் படிக்கிற போது புது புது கருத்துக்களை நமக்கு உணர்த்தி சுவை கொடுக்கும் முதல் முறை வாசிக்கிற போது தரக்கூடிய சுகத்தை காட்டிலும் மேலும் மேலும் நுணுக்கமாக படிக்க படிக்க வாழ்க்கையில நாம் பக்குவப்பட பக்குவப்பட அது இன்பத்தை நன்றாகவே தரும் சிறந்த நூல்கள்லாம் ஒதுக்கி வச்சிட முடியாது திரும்ப திரும்ப படிக்க சொல்லும் திருக்குறள் எல்லாம் ஒரு தரம் படித்து முடிக்கிற புஸ்தகமாக என்ன ஒவ்வொரு தரம் படிக்கிற போதும் ஒவ்வொரு நயம் இருக்குது திருக்குறளையே நாம் திரும்ப திரும்ப கற்க கற்க பல குரட்பாக்களை மனதிலே நாம் ஆழமாக நிலைக்கச் செய்ய செய்ய ஒப்பிட்டு பார்த்து பல கருத்துக்களை எல்லாம் நாம் நன்றாக சிந்திப்போம் அதுதான் பெரியோர்கள் அருளி செய்த நூல்களுக்குள்ள மகிமை ஆக நுண்ணறிவு அப்படின்னு சொன்னால் நூல்களை அதிகமாக படிக்கிறதுனாலே ஏற்படும் நுண்ணறிவு என்பது இயற்கை அறிவால் பெற முடியாத நுண்ணறிவு அது புது புது அர்த்தங்கள்லாம் வரும் நமக்கே தெரியாது அந்த நேரம் வரும்போது அந்த புண்ணியம் வேலை செய்கிற போது ரொம்ப நுணுக்கமான பொருளெலாம் விளங்க ஆரம்பிக்கும் ஆக புதிய புதிய பொருள் நமக்கு விளங்க விளங்க இன்பம் கூடும் சுயமாக சிந்திச்சு புரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்களெல்லாம் நிறைய புஸ்தகங்களை சாஸ்திரங்களை படிக்க படிக்க சுய அறிவுக்கும் சக்தி கூடி நுட்பமான அறிவு ஏற்படும் மதிநுட்பம்னு வள்ளுவரே சொல்லுவார் மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுளம் முன்னிற்பவை அப்படிங்கிற ஒரு குரப்பாக அமைச்சல்ல இருக்கு அதை கூட இணைச்சி சிந்திச்சு பார்க்க முடியும் இந்த பயில் தோறும் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தா பழக பழக அப்படின்னு அர்த்தம் நவில்்தொரும்னர் பயில் தோற்கிறர் பண்புள்ள மாந்தரிடம் பழக பழக நம்மிடம் எப்பவுமே அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி ஏற்படும் அவர்களோடு சேர்ந்து கலந்துரையாட வேண்டும் சத் சங்கத்தில் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் செவிச்செல்வம்னு வேற ஒரு அதிகாரம் நம்ம பார்க்குறோம் கேள்விங்கிற தலைப்புல செவி உயர்ந்தது என்று சொல்லி இருக்கிறார் அந்த விருப்பம் எப்ப பார்ப்போம் அவரை எப்ப கேட்போம் அவரிடத்துல இருந்து அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கிக்கொண்டே இருக்கும் அதனால தான் வள்ளுவர் இங்க பயில்னா நெருங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் அடுத்தடுத்து வருதல் வாழ்தல் பயில் பயிற்சி பண்றது நான் பயிர் இப்போ தான் பயின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நெருங்கிறதுன்னு ஒரு அர்த்தம் அடுத்தடுத்து வர்றதுன்னு ஒரு அர்த்தம் வாழ்கிறதுன்னு அர்த்தம் ப்ராக்டீஸிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான் வாழ்ந்து கொண்ட பழகி கொண்டு அப்படிங்கிற மாதிரி வாழ்தல் மருத்துவம் பழகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வக்கீல்லாம் ப்ராக்டீஸ் பண்ணுறேன் தான் சொல்கிறாங்க ஒரு நாளும் வந்து நான் படித்து முடிச்சுட்டேன் ப்ராக்டிஸை முடிச்சுட்டேன்னு சொல்கிறது இல்லை இங்கே பயில்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த கான்டெக்ஸ்டில் இந்த இடத்துல பழகுதல்னு அர்த்தம் ஆ நெருங்கிறது அடுத்தடுத்து வர்றது வாழுதல்ங்கிற அர்த்தம் இல்லாமல் பயிலுதல்ங்கிறத பழகுதல் அப்படிங்கிற பொருளில் நாம் எடுத்துக்கிறோம் அதாவது ரொம்ப தூரத்தில் நிற்காம நெருங்கி பழகி உறவு வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் ரொம்ப பொருத்தமைகிறது மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் தொடர்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான